அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு அன்பானது ஆர்வமுடைமையை ஈனும் ஈனும்னா கொடுக்கும் அதனுடைய குழந்தையா வரும் அது அப்படிங்கிற அர்த்தம் அது நண்பெண்ணும் நாடாச்சிறப்பு ஈனும் அது நட்பெண்ணும் நாடாத சிறப்பை ஈணும் அதுவும் அது கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது குடும்பத்தில் நாம மனைவி மக்கள் உற்றார் சுற்றத்தில் நாம அன்போடு இருந்தோமே ஆனால் கடுமையாக நடந்து கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் அன்பின் வழியிலே எல்லோரையும் அறத்தை செய்யும்படி தூண்ட வேண்டும் எல்லோரிடத்திலும் கடுமையினால் அறத்தை செய்ய தூண்டக்கூடாது தானும் அறச் செயலை புரிந்து கொண்டு அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தி அறத்தை மேற்கொள்ள வேண்டும் வருகின்ற விருந்தாளிகளிடத்திலே அன்பை வெளிப்படுத்த வேண்டும் உற்றார் சுற்றங்களிடத்திலே அன்பை வளர்க்க பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை கற்றுக் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே அன்பு என்ன செய்யும் என்று கேட்டால் எல்லோரும் நம்மிடத்திலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அதாவது குடும்பத்தில் அன்பு செலுத்துறது மாத்திரம் இல்லை எல்லோரிடத்திலுமே அன்பு செலுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள குறிப்பிட்ட உற்றார் சுற்றுலா இடத்துல மாற்றம் அன்பு செலுத்துறதுன்னு சொல்ல முடியாது அது எல்லா இடத்துக்கும் பரவணுங்கிற அர்த்தமும் இருக்கு ரெண்டு கருத்து இங்க இருக்கு நாம குடும்பத்துல உற்றார் சுற்றத்தாரிடத்துல அன்பு செலுத்துவோமே ஆனால் காலப்போக்கில் நம்மால எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் வரும்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா நாம குடும்பத்துக்குள்ள அன்பா எல்லாரையும் நடத்தினோமானா சமூகத்துல இருக்கிற மற்றவர்களெல்லாம் நம்மை நேசிப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு அன்பு ஆர்வம் உடைமை ஈனும் அன்பு வந்து வளரும் அன்பு நமக்கு பிறருடைய அன்பு நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம் நாம அன்பை கொடுத்தோம எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கும் கிடைக்கும் அன்பை வழங்கி அன்பை பெறலாம் அப்படிப்பட்ட அர்த்தம் இதுல இருக்கு அன்பு ஆர்வம் உடைமை ஈனும் மேலும் மேலும் எல்லாரிடத்திலும் அன்பை வளர்த்துறதுக்கு ஆர்வம்ங்கிறதும் இங்க அன்பினுடைய பெருக்கம் அது என்ன கொடுக்கும் யாருமே நமக்கு பகை இல்லாம நம்மளை உதாசீனமும் விருப்பு வெறுப்பு செலுத்தாமல் பகைவரும் இல்லாமல் சமூகமே நம்ம இடத்துல அன்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் யாருக்கும் அது கிடைக்காது அது நண்பெண்ணும் நாடாச்சிறப்பு எல்லோரும் நட்பாக இருந்தார்களே ஆனால் இந்த நாடா சிறப்புங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லையில்லாத அளவால் வரையறுக்க முடியாது அந்த சிறப்புக்கு எல்லை சொல்ல முடியாது நாடாச்சிறப்பு சொன்னா அளவிறந்த சிறப்புங்கிறார் பரிமேலழகர் ஆக யாரும் நமக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் நம்மை உதாசீனம் உதாசீனம்னா நம்மளை இக்னோர் பண்றது கவனிக்காம யாரும் இருக்க மாட்டார்கள் எல்லோருமே நம்ம இடத்துல சமூகமே பெரும்பாலான மக்கள் எல்லோரும் நம்மிடத்தில் பேரன்பு செலுத்துவார்கள் ஆகவே குடும்பத்தில் நாம் செலுத்தக்கூடிய அன்பு சமூகத்தில் வளர்ந்து பறந்து உலகமெங்கும் தேவலோகத்துக்கு கூட இந்த அன்பான வாழ்க்கை பரவும் அப்படிங்கிற கருத்து இதில் புதைந்து கிடக்கிறது ஆ நமக்கு நெருக்கமானவர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்துவோமேயானால் அது நம்முடைய அன்பை பற்றி பிறரால் கேள்விப்படப்பட்டு அவர்களும் நம்மிடத்திலே அன்பு செலுத்துவார்கள் அறிவுபூர்வமாக வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் அறத்தையும் கடைபிடிப்பார்கள் அது மிகவும் பறந்து விரிந்து சமூகமே ஊரே நாடே நம்மிடத்திலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்னும் சொல்லப்போனால் தெய்வமே நமக்கு அன்பு செலுத்தும் நாம அன்பை இறைவனிடத்திலேயும் செலுத்துவோம் அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட மனித உடல்களிலே வாழ்கின்ற உயிர்களிடத்தில்தான் இறைவனும் தன்னுடைய பேரன்பை பொழிந்து அந்த உயிர்களுக்கு இன்பத்தை வழங்குவார் நண்பெண்ணும் நாடாச்சிறப்புங்கிற வரிக்கு இந்த அர்த்தம் இருக்கு ஆக குடும்பத்திலே அன்போடு இருப்பவர்களுக்கு சமூகத்தில் மாற்றம் இல்லை தேவர்களெல்லாம் இந்த மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்களிடத்திலே அன்பு செலுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கருத்தை இந்த குரல் உபதேசம் செய்திருக்கிறது அன்பினுடைய சிறப்பை மனதிலே உணர்த்துகிறார் வள்ளுவர் அன்பு ஆர்வத்தை கொடுக்கும் ஆர்வம் நட்பை கொடுக்கும் நண்பு நண்பென்னும் நாடா சிறப்பு உலகத்தையே நமக்கு என்று சொன்ன மாதிரி வசுதெய்வ குடும்பகம் இந்த மூன்று உலகமும் நமக்கு சொந்தம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லோருமே நம்முடைய குடும்பத்தினர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உணர்வை கொடுக்கும் அளவிலே செலுத்தப்படுகின்ற அன்பானது பறந்து விரிந்து தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் பெரும் நன்மையை கொடுக்கும் என்பதே இந்த குரலின் உள்ளார்ந்த பொருள் அன்பீனும் ஆர்வமுடைமை அது வீணும் நண்பெண்ணு நாடா சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும்